ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்தினுடைய முக்கியத்துவத்தை விரிவாக பார்த்துன்னு வரும் அதில் வேதத்தில் ஒரு அணுவாகத்தில் ஸ்ராத்தங்களில் முக்கியமான சில விசேஷங்களை வேதமே நேரடியாக நமக்கு காண்பிக்கிறது அதை தான் விரிவாக பார்த்துன்னு வரும் ஹோமத்தை விரிவாக பார்த்தோம் அப்படி அந்த ஹோமத்தை சரியான முறையில் செய்துட்டு அந்த அக்னியின் மூலமாக நம்முடைய பித்தர்களுக்கு ஆகுத்திகளை கொண்டு போய் சிற்பிக்கிறோம் சிறப்பித்த பிறகு அந்த அக்னிக்கு ஆகுதி கொடுக்குறோம் அப்போது அந்த அக்னிக்கு கவியவாகனான்னு பேர் அக்னே கவியவாஹனஸ்வதான பி தக்னி தம் பிரீநாதி அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது அந்த அக்னிக்கு கவ்யவாகனான்னு பேர் அந்த அக்னிக்கும் ஆகுதியை கொடுத்து பிறகு உத்தரமாக அப்புறமாக செய்ய வேண்டிய அங்கங்களை பண்ணி அந்த ஹோமத்தை முடிக்கணும் அப்படின்னு வேதம் சொன்ன பிறகு சில விசேஷங்களை நமக்கு காண்பிக்கிறது சகதாச்சின்னம் பரிகிர்பவதி நாம் ஸ்ராத்தத்துக்கு தர்ப்பணத்துக்கு வச்சுக்கக்கூடிய தர்பம் இருக்கே அது ஒரு தடவை வெட்டினதாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறது சகதாச்சின்னம்னால் சாதாரணமாக நாம் தர்பய முதல்ல எடுத்துகிட்டு வருவோம் அது ரொம்ப நீளமாக இருக்கும் பிறகு அந்த நீளத்தை குறைச்சி இன்னொரு தடவை நறுக்குவோம் பிறகு நுனிகளெலாம் சமமாக இருக்கும்படியாக வச்சுன்னு இன்னொரு தடவை நறுக்கி அப்படியே சரி பண்ணிக்கிறது தர்பத்தை சாதாரணமாக எந்த ஒரு அனுஷ்டானங்களுக்கும் ஆனால் பித்திருக்காரியங்களுக்கு நான் முதல்ல நறுக்கிற பொழுதே சரியான முறையில் நறுக்கி கொண்டு வந்துடணும் திரும்பவும் திரும்பவும் நறுக்கப்படாது தர்பய அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது ஒரே ஒரு தடவை நறுக்கின்னு வந்து அதை அப்படியே உபயோகப்படுத்துகிறதுக்கு சகிருதாச்சின்னம்னு பேர் அப்படி வச்சுக்கணும் பிதக்கர்மாக்கள்லே தர்பய சகிருதி வகிபிதரஹா ஏன்னா இந்த லோக்கத்தை விட்டுட்டு நம்முடைய பிதர்கள் பிதலோகத்தை அடையிறார் திரும்பவும் இங்கே வரப்படாது அப்படின்னு நினைச்சால் அப்படி செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது திருப்பியும் இந்த உலகத்தில் பிறப்புங்கிறது இருக்கப்படாது நம்முடைய பிதற்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவன் அப்படி செய்யணும் திரநிதததா மேலும் பித்தர்களை உத்தேசித்து எது செய்தாலும் தர்ப்பணம் பண்ணினாலும் மூன்று தடவை தர்ப்பணம் பண்ணுறது பிண்ட பிரதானம் பண்ணினான் மூன்று மூன்று தடவை பண்ணுறதுன்னு பிதற்களுக்கு பண்ணுறோம் அப்படி மூணு மூணு தடவை செய்யணும் பிதற்களுக்கு திருதி ஜேவா ஜிதோ லோகே பிதரஹா தானேவப்ரீநா தீ ஏன்னா நாம் இருக்கிற லோக்கத்திலிருந்து மூன்றாவதாக இருக்குது பித்ருலோகம்ங்கிறது அதை நாம் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக மூன்று மூன்று தடவை செய்யணும்னு வேதம் சொல்கிறது மேலும் பிண்டப்பிரதானம் பண்ணின பிறகு பராங்க வர்த்ததே அப்படி பிண்டப்பிரதானத்தை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடிண்டு தியானம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது திரும்பிக்கணும் பின்பக்கமாக திரும்பிக்கிறது பிண்ட பிரதானத்தை பண்ணிவிட்டு ஏன்னா ஹிலீ காஹி நாம் பிண்ட பிரதானம் பண்ணிந்த பிறகு அந்த பிண்டத்தை வந்து பித்தற்கள் எடுத்துக்கிறாள் எடுத்துக்கிறானா எப்படி பித்தற்கள் எடுத்துப்பா அப்படின்னா நம்மளை மாதிரி கையில் எடுத்து சாப்பிட்றதுங்கிறது பித்தர்களுக்கு கிடையாது பித்தற்கள் அதை தொட்டுடுவா பித்தற்கள் தொட்டுட்டாலே அவர்களுக்கு வயிறு நிறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறத நாம் முன்னாடியே பார்த்தோம் தேவதைகளுக்கு பார்க்கறதுனாலே திருப்தி ஏற்படுறது வயிர் நிறையிறது நமக்கு வாயிலை போட்டுக்கிறதுனாலே வயிறு நிறையிறது அதுபோல் பிதற்களுக்கு தொட்டுட்டால் வயிறு நிறைஞ்சுடுறது திருப்தி போட்டு திருப்தி அடைஞ்சுடுறான் அதுதான் ஸ்ராத்தத்தில் சாப்பிட்ற பொழுது அந்த உட்கார்ந்துருக்கிற பிராமணருடைய கட்டை விரலை எடுத்து அந்த அன்னத்தை தொட்டுட்டு அந்த வஸ்துக்களை பூரா தொடுவாள் ஸ்வதா ஸ்ரீ விஷ்ணு கவ்யம் ரக்ஷஸ்வா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தொடுறது கட்டை விரல்னால அப்படி தொட்டுட்டாலே அத்தனை பித்திருக்களை போய் சேர்ந்துடுறது பித்திருக்கள் சந்தோஷப்பட்டுறா அதே தான் பிண்ட பிரதானம் பிறகு பித்தற்கள் வந்து அதை தொட அந்த சமயத்தில் நாம் பார்க்கப்படாதுங்கிறதுக்காக திரும்பிக்கணும் ஏன்னா ஹிலீ காஹி பிதரஹா பித்தக்கள் ரொம்ப ரொம்ப வெட்கப்படுவா பிதருக்கள் ஓஷ்மனோ வியாவிரத உபா அஸ்தே ஊஷ்மபா காஹி பிதரஹா மேலும் அந்த பிண்ட பிரதானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு ரொம்ப அழகாக காட்டுறது அந்த அன்னம் சூடாக இருக்கணும் பிண்டப்பிரதானம் பண்ணுற பொழுது அந்த பிண்டத்து கீழே வச்ச உடனே அதிலிருந்து கும்முன்னு ஆவி பறக்கணும் ஊஷ்மபா காஹி அந்த ஆவியை தான் பிதருக்கள் எடுத்துக்கிறான்னு சொல்கிறது அதிலிருந்து ஆவி பறக்கணும் ஆகியனால்தான் சாதாரணமாக ஒரு நியமம் உண்டு என்னென்னா நாம் சமைக்கிற பொழுது அதிலிருந்து ஆவி வந்ததுன்னா அந்த ஆவியை பிடிச்சி பிடிக்கப்படாது கையில் ஆவி பிடிக்கப்படாது அதுதான் கஃம் சளி பிடிச்சா கூட ஆவி பிடிக்கிறதுன்னு ஒன்று உண்டு அது செய்யப்படாதுன்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது அந்த ஆவி பிடிக்கப்படாது அதுபோல் ஆகையினாலே தான் நாம் சமைக்கிற பொழுது கூட குக்கர்ன்னு வச்சு சமைத்தால் ஆவி வெளியில் போகாது அதுலேருந்து அந்த ஆவி போகணும் வெளியில் அதுதான் ஆரோக்கியம் அது பித்தர்க்களை சேர்ந்தது அந்த ஆவிங்கிறதுனாலே தான் அந்த குக்கரில் சமைச்ச சாப்பாட்டை நாம் சாப்பிடப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது அதை பித்தர்களுக்கு கொடுக்கப்படாது ஆவி போகணும் வெளியில் போயிடணும் அதுபோல் பிண்டப்பிரதானம் சூடாக அன்னம் வச்சுண்டு அந்த பிண்டப்பிரதானத்தை பண்ணணும் முன்னாடியே நாம் அந்த பிண்டத்தை உருட்டி வச்சுட்டு அந்த சமயத்தில் எடுத்து பண்ணினால் அது ஆரி போயிடும் அதிலிருந்து ஆவியே வராது ஆவி பறக்க பண்ணணும்னு வேதம் சொல்கிறது ஊஷ்மபா காஹி பிதரஹா அந்த ஆவிதான் பித்தர்களுக்கு போய் சேர்றது பிரம்மவாதினோ அப்படி ஆவி பறக்க அந்த பிண்டப்பிரதானத்தை பண்ணிட்டு பிறகு பிண்டப்பிரதானம் முடிகிற தருவாயில் அந்த தட்டில் ஒட்டின்னு இருக்கிற ஒரே ஒரு பருக்கையை அப்படி மோந்து பார்த்துட்டும் போடுறதுன்னு சிராதத்தில் பண்ணுவாள் அது விஷயமாக வேதம் சொல்கிறது பிராஷப்ராஷமிதி வேதம் என்ன சொல்கிறதுன்னா ஸ்ராத்தம் பாதி ஆயிருக்கு முக்கால் ஆயிருக்கு இன்னும் மேற்கொண்டு கொஞ்சம் இருக்குது அந்த சமயத்தில் அந்த பருக்கையை எடுத்து மோந்து பார்த்தாலோ வாயில் போட்டுண்டாலோ சாட்டதாக ஆயிடுறது அப்படி வாயில் போட்டுன்னு சாப்பிட்டுட்டால் எத்ராஸ் நீஜாத் ஜன்யமன்னாத் பிரமாயுக சாத் சாப்பிட்டுட்டால் பாதி நாம் சாப்பிட்டதாக ஆயிடுறது அப்போது அதற்கப்புறம் உள்ளதெல்லாம் சேஷமாக போய்டுறது நாம் சாப்பிட்ட மிச்சமாக ஆயிடுறது அப்போது பிரமாயுக சாத் கோபத்துக்கு நாம் ஆளாக வேண்டி வருமே என்ன பிர அஸ்னீயாத் இல்லை அப்படின்னு அதை மோந்தும் பார்க்காம சாப்பிடாமையும் போட விடாமல் விட்டுட்டால் அஹவிசியாத் பிதேதா அப்போது அதை அலட்சியப்படுத்தினதாக ஆயிடுறது அப்போது அப்போவும் பிதர்களுடைய கோபத்துக்கு நாம் ஆளாக வேண்டி வருதே அப்படின்னு வேதமே ரெண்டு விதமாக சொல்லிட்டு அவகிரேஜமேவ அதேனால்தான் அதை மோந்து பார்த்துட்டு போடு அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கறது தன்னே வப்ராசி தன்னே வாப்ராசிதம் அது மோந்து பார்த்துட்டு போட்டால் சாப்பிட்டதாகவும் ஆறுது சாப்பிடாத மாதிரியும் ஆறுது அப்படின்னு வேதம் நமக்கு அப்படி சொல்லிக் கொடுக்குறது ஆகையினாலே தான் ஏகாதசி தித்தியெல்லாம் ஸ்ராத்தம் வந்தால் கூட ஏகாதசி உபவாசம் உண்டு ஆனால் ஸ்ராத்தமானால் பித்திருசேஷம் சாப்பிடணுமே அப்படின்னா அந்த பருக்கையை மோந்து பார்த்துட்டு போட்டதுனாலேயே சாப்பிட்டதாக ஆயிடுறது அப்படின்னு வச்சுன்னு தான் நம்முடைய சாஸ்திரம் ஏகாதசி அன்னைக்கு அதை மோந்து பார்த்துட்டு போட்டுட்டாலே சாப்பிட்டதாக ஆயிடுறது ஏகாதசி உபவாசத்தையும் நாம் அனுஷ்டித்ததாக ஆறுறதுன்னு நம்முடைய சாஸ்திரம் நமக்கு காட்டுறது மேற்கொண்டு உள்ளதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்